தேவைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றால் நானும் சிறுவன் ஒருவனும் தண்ணீர் நிரம்பிய சிறு தோல் பாத்திரம் ஒன்றை எங்களுடன் கொண்டு செல்வோம் அந்த தண்ணீர் மூலம் நபிசல்லும் அலிஹன் வசல்லம் அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள்